ீிாமூர் சுேந்திரைபாயம் சூத்தகம் முனீந்திரம் ஸ்ரீங்ககம் யதீந்திரம் மேஷி கிமா வித்தியை ஓ பஞ்சி நாடகதீபம் ஆனாலாவதுலோக்கம் அஹங்க பிரபு சபிய நலாதிதாரிணியாணி தீபாஷியாச வித்யாரண்ய சுவாமிகள் ஆத்மாவை பிரம்மம் அப்படின்னு உபதேசம் பண்ணுறதுக்காக முதல்ல ஆத்மாவை விசாரம் பண்ணுறார் முதல்ல சரீரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நான் பிரித்து சொல்கிறார் இந்த உடம்பில் மனசு இருக்குது அந்த மனசில் என்னெல்லாம் அம்சங்கள் இருக்குங்கிறத குறிப்பாக சொல்லுகிறார் மனசுன்னா நான் பொதுவாக அவங்களுக்கு தான் அந்த கரணம் அதில் முதல்ல அகங்காரம் இருக்கு அகங்காரங்கிறது சிதாபாசன்னு சொல்கிறோம் அப்புறம் அதுக்கு கரணம் இருக்கு கர்த்தா அகங்காரா மனஹன சித்தம் சித்தம் புத்தி மனசு மனசுத்தம் புத்தி இதுக்கு கிரியை இருக்கு இந்திரியங்கள் வழியாக விஷயங்களை அறிகிறது இப்படி சொன்னவர் சாட்சியை அறிமுகப்படுத்தினார் இதுக்கு எல்லாம் ஆதாரமா இருக்கு அதுக்கு பேரு சாட்சின்னு சொல்லி அந்த சாட்சி நிர்வீகாரம் அப்படிங்கிறதையும் சொன்ன பிறகு இதை உதாரணத்துக்காக இதை விளக்கி சொல்கிறதுக்காக வேண்டி நாட்டியசாலையில் இருக்கிற தீபம் போல அப்படின்னு சொன்னார் இப்போ நாம் கடைசியாக பார்த்த இந்த பதினாலாவது ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுன்னு கேட்டால் அகங்காரந்தான் இந்த திருஷ்டாந்த தாஷ்டாந்தத்தை சேர்க்குறார் பிரபுங்கிறவன் இங்கே அஹங்க ஈசி கொடுத்து அஹங்க சி கொடுத்து நசி மதி தாழாதி அக்ஷா அக்ஷா இணை நிங்கு அவாசி அவ்ளோதா இதை வைத்துக்கொண்டு நாம் இந்த உண்மையை புரிஞ்சிக்கணுங்கிற எப்போவுமே சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க நல்ல எக்ஸாம்பிள் எவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு விஷயம் புரிய வைக்கலாம் திருஷ்டாந்த குசலோ வக்தா அப்படின்னு வக்திருக்கு லட்சணமே சொல்றது சாஸ்திரம் எவ்வளோ தூரத்துக்கு நிறைய திருஷ்டாந்தத்தை சொல்லி சொல்லி புரிய வைக்கிறோமோ அந்த பேச்சாளி சிறந்தவருங்கிறாங்க பேச்சாடி சிறந்தவர் இல்லாட்டி அந்த நூலை எழுதுகிறவர் சிறந்தவர் அதனால் திருஷ்டாந்த குசலோ வக்தா வக்தான்னு சொன்னால் என்ன சொல்றவர் அர்த்தம் பேசுகிறவர்னு அர்த்தம் திருஷ்டாந்த குசலகா நல்ல எக்ஸாம்பிள்லாம் சொல்லி சொல்லி அந்த வாஸ்தவமான விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் ஆக நம்ம திருஷ்டாந்தம் சொல்றதெல்லாம் என்னன்னா உண்மையை தாஷ்டாந்தத்தை புரிய வைக்கிறதுக்காக சொல்றோம் ஆக திருஷ்டாந்தத்துல எந்தெந்த அம்சங்கள்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்கணும் இந்த இதை இன்னும் சொல்ல போகிறார் இந்த என்ன பண்றாங்கிறதெல்லாம் சொல்ல போகிறார் அவர் இந்த திருஷ்டாந்த தாஷ்டாந்தம் சேர்க்கப்பட்டது நம்ம பார்த்தோம் பதினோராவது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டது இந்த ஸ்லோகத்துல யோசிக்கப்பட்டது பதினாறாவது ஸ்லோக பதினொன்றாவது ஸ்லோகத்தில் திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டது இந்த பதினாலாவது ஸ்லோகத்தில் அந்த திருஷ்டாந்தமும் தாஷ்டாந்தமும் சேர்க்கப்பட்டது ஆக சாட்சிங்கிறது தீபம் தீபத்தோட ஒப்பிட்டு சொல்லியிருக்கார் இன்னும் படிப்போம் போகும்போது புரியும் நிறைய இந்த ஸ்லோகங்களில் சொல்ல அவரே எல்லாம் விளக்கி விடுறாரு நம்ம ஜாஸ்தி பத கொஞ்சம் பார்த்துக்கிட்டே போகணுமே தவிர அவரே நன்றாக விளக்குகிறார் படிக்கலாம் तथा साक्षी सर्वतो ஸ்ரீரஸாயசிய பகிரந்திராஷ் ஒரு ஒரு லக்ஷணத்தை நமக்கு உணர்த்துகிறார் ஆத்மாவினுடைய லக்ஷணத்தை நமக்கு உணர்த்துகிறார் இங்க ஆத்மாவினுடைய லக்ஷணம் என்னன்னு கேட்டா ி அவரோட பாஷையில் சொன்னால் கீதையில் கீதையினுடைய மொழியில் சொல்லணும்னா சானுஹூ அச்சலஹா வந்து தீபம் அசஞ்சு கொண்டே சரியா இருக்காது அதில் அந்த தீபம் வந்து அப்படியே நன்றாக ஃபிட் பண்ணப்பட்டிருக்கு நிலைத்திருக்கிறது தீபம் நிலைத்திருக்கிறது அது மாதிரி ஸ்வஸ்டான சம்ஸிதோ தீபகா நல்லா ஃபிக்ஸ் பண்ண ஆடிண்டே இருந்தால் இங்கே புஸ்தகம் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும் கண்ணு கண்ணே கெட்டு போய்டும் அதனால் ஸ்வஸ்தான சம்ஸித்தோ தீபகா ஆடுறத பற்றி இங்கே தாற்பயம் இல்லை முக்கியமாக என்னென்னா நன்றாக அது அது அசைகிறது இல்லை நிர்விகார அச்சலம் அச்சலமாக இருக்குது மாறாமல் இருக்கு ரொம்ப முக்கியம் இங்கே ஸ்தானும் அச்சலகங்கிறது முதல் வரி வந்து திருஷ்டாந்தம் தீபத்தை சொல்றது தீபர்வத்தா பாசையே எப்படி எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துகிறதோ அந்த லைட்டு அந்த தீபம் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துகிறது யதா பாச ஏ இது திருஷ்டாந்தம் அது ததா ததாவை பின்னா அடுத்து போட்டுரும் ததாஸ்தாயி சாட்சி நிலச்சி நிற்கிற இந்த சாட்சியானது இங்கே ஞாபகம் வச்சுக்கோ இது வந்து ஒரு தேசத்தில் இருக்கு இது ஒரு தேசத்தில் இருக்கு ஆனால் அப்படி இல்லது சர்வதேசத்துலையும் அதிக அது இருக்கு ஆதாரமாக இருக்கு நீங்க சிம்பிளாக புரிஞ்சிடலாம் காலத்தையும் இடத்தையும் பொருளையும் எது அறிகிறதோ அது காலத்தையும் இடத்தையும் பொருளையும் வியாபித்து அதை கடந்ததாக இருக்கிறது அப்படி புரிஞ்சா சரி எது காலத்தையும் இடத்தையும் பொருளையும் அறிகிறதோ நான் தானே அறிகிறேன் காலத்தை காலத்தை அறிகிறேன் இடத்தை அறிகிறேன் பொருள்களை அறிகிறேன் ஆக நான் என்ன பண்றேன் அறிகிறதுனால காலத்தையும் இடத்தையும் பொருளையும் அறிவு வியாபிக்கிறது அதே சமயம் அறியப்படுறதுனால அதற்கு வேறாகவும் இருக்கிறது அதை வியாபித்தும் இருக்கிறது அதற்கு வேறாகவும் இருக்கிறது இப்போ இந்த வெளிச்சமே கையை வியாபிச்சிருக்கு அதே சமயம் கைக்கு வேற இருக்குறமா சொல்லிட்டேன் விளக்கி சொல்லக்கூடிய விஷயத்தை சுருக்கமா சொல்றேன் கால தேச வஸ்து சாட்சி கால தேசிய கால தேசு புரிஞ்சா போக எதா சர்வத் சர்வத்தோ பாச ஏத் ததா ஸ்திரி நிலைச்ச அது இங்கி இங்கே நகர்றது கிடையாது இந்த சாட்சி இப்போ இங்கேருந்து கங்கைக்கு போயிருக்கு அங்கேருந்து பத்ரிநாத்துக்கு போகிறது அதெல்லாம் கிடையாது திருநெல்வேலியிலேருந்து மதுரையிலேருந்து தேனியிலேருந்து விருதுநகர்லேருந்து மெட்ராஸ்லேருந்து சாட்சி இங்கே இங்கே வந்துருக்கு ரிஷிகேஷத்துக்கு நான் நகர்றது இல்லை நகர்றது வந்து இப்போ வந்து சூரியனுடைய பிரகாசம் பூமியில் படியற் படியிருது நம்ம வேணா கண்ணாடியை நகர்த்தலாமே தவிர கண்ணாடி நகர்த்தி கொண்டே போகலாமே தவிர சூரியனுடைய பிரகாசத்தை நகர்த்தின்னு போக முடியுமா மெட்ராஸில் பார்த்தாலும் இதே சூரியன் தானே தெரியுது அப்படின்னா ஆமாமா இதுதான் சொல்லும் அமெரிக்கா போனாலும் இதே சூரியன்தான் இருக்கு எப்படி அப்படின்னா அது எப்படி எல்லா இடத்துலையும் ஒரே சூரியன் தான் இருக்கோ ஒரே சந்திரம்தான் இருக்கோ அமெரிக்காவில் பார்த்த சந்திரம் கொஞ்சம் இதாக இருந்தது இங்கே பார்க்குற ஒரு மாதிரி இருக்குதுன்னு நான் சொல்ல முடியும் எல்லாம் ஒன்றுதான்ப்பா இந்த தேசத்துக்கும் இட தேசத்தில் வரையறுக்கப்பட்ட இந்த வஸ்துக்கு இப்படின்னா இதுக்கும் ஜோதிஷாம் ஜோதிஹி வேதம் சாஸ்திரம் சொல்லுகிறது தத் ஜோதிஷாம் ஜோதிஹி தத் எதாத்ம விதோ விது அது ஒலிக்கு ஒலின்னு சொல்லுகிறது ஒளி இருளுக்கு ஒளி இருளுக்கு இருக்கு நம்ம வந்து ஆணைக்கு அறோம்னா குதிரைக்கு வந்து ஒளிக்கு ஒளி இருளுக்கும் ஒளி இருளையும் ஒளியையும் எது ஒளிர்விக்கிறதோ இருளையும் ஒளியையும் எது ஒளிர்விக்கிறதோ அது இருளுக்கும் ஒளிக்கும் ஒளி நீங்க தானே இருட்டா இருக்குங்கிறீங்க அப்புறம் இது வெளிச்சமா இருக்குங்கிறீங்க வெளிச்சமா இருக்குங்கிறதும் இருட்டா இருக்குங்கிறதும் யாருக்கு தெரியுதோ அந்த ஆள் வெளிச்சமா இருக்கானா இல்லையா வெளிச்சமா நம்ம இதுக்காக சொல்றேன் வெளிச்சமா இருக்கானா விளங்குறான்னு அர்த்தம் விளங்குகிறதுன்னு அர்த்தம் இதுக்கு ஒன்றும் இது கண்டஞ்சானமா காணாத ஞானமா விடமாட்டேன் நான் மண்டையாட்டுறீங்க புரியலன்னா மண்டையாட்ட முடியுமா என்னவோ சுவாமி அதையோ சொல்றாரு புரியலன்னா இத்தனை பேர் உட்கார்ந்துக்க முடியாது அப்படியே நைஸா ஒரு ஒரு ஆளா சுவாமி நாங்க அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு போயின்றது எப்படியோ தெரியாம வாழ்ந்துட்டோம் தான் ஏதோ இது விஷயம் இருக்குது இது நல்லா புரிஞ்சுட்டா பிரயோஜனம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் உட்கார்ந்துருவோம் அதனால ஞாபகம் அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உடம்பு அபரோக்ஷம் மனசு அபரோக்ஷம் மனசு அறியற நானும் அபரோக்ஷம்தான் ஆகையினால இது வந்து எப்போ வரப்போகிறதும் நான் தேடாதீங்க புரிஞ்சுடுத்து சுவாமிஜி ஆனால் இந்த இந்த இதை எப்போவுமே மனசில் எப்படி வச்சுக்கிறது அப்படின்னா அதுதான் கேள்வி கேட்பாங்க எல்லாரும் இது புரிஞ்செடுத்து வாஸ்தவம் தான் நீங்கள் சொல்லிட்டீங்க நான் உடல் என்று நான் மனமன்று நான் தூய உணர்வாகிய ஆத்மா நன்றாகவே புரிந்துவிட்டது இது எப்போமே நினச்சுன்னு இருக்கணுமா எப்போ நினைக்கணுமோ அப்போ நினைச்சா போறோம்ண்ணா நீங்கள் வந்து இதை சாப்பிட்ற போது சப்ஜி கொண்டு வாங்கறது போல நீ தூய உணர்வாக இருக்கு அவன் வேணுமா வேண்டாமான்னு கேக்குறான் இரு நான் தூய வேணும்னா வேணும் வேண்டானா வேண்டான அதனாலாச்சுன்னா போறோம் அதுக்கப்புறம் நீங்க எப்ப என்ன உங்களுக்கு வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் உங்க மனசுல தாக்குற போது யாரையாவது பார்த்தா பொறாம வர்ற போது யாரையாவது பார்த்தா ஏதோ ஏதோ ஒரு உணர்ச்சி வர்ற போது அப்ப வந்து இதெல்லாம் மனசினுடைய விக்காரம் விளையாட்டு அப்படின்னு அப்போ வரணும் அது எப்போ வரணுமோ அப்போ வரணும் அதுக்கு சாதாரணமாக இது உதாரணம் சொல்லுவோம் எத்தனையோ ஞானம் நமக்கு இருக்குது எத்தனையோ ஞானம் நமக்கு இருக்குது எல்லா ஞானமும் எப்பவும் வராது வேலை செய்யாது எப்பப்போ எது தேவையோ இப்போ உட்காந்து கணக்கு போட ஆரம்பிக்கிறோம் என்ன கணக்கு போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம நினச்சிட்டா இருக்கோம் வந்து அஞ்சஞ்சும் பத்து அஞ்சஞ்சும் பத்து மருந்து போயிடப்படாதுன்னு இப்போ பதில் சொல்லிகிட்டேவா இருக்கும் பகவான் நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிருக்காரு ஒரு தரம் படிச்சாச்சுன்னா அதான் வச்சுக்கிற சக்தி கொடுத்துருக்காரு நினைக்கிறேன் ஒரு தரம் படிச்சாச்சு இப்ப திரும்பவும் பண்ணி கொடுத்துருவோம் ஏ பி சிடி தினமும் படிக்கணும் ஒரு தரம் படிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது அது பெரிய அனுகிரகம் நமக்கு பகவான் பண்ணிருக்கார் இந்த கம்ப்யூட்டர் சாதாரண இந்த கம்ப்யூட்டர் பார்த்தாலே அதுக்கே ஜடத்துக்கே இவ்வளவு இருக்கும்னா சேத்தன அம்ச பிரதானமா இருக்கிற மூளைக்கு எவ்வளவு இருக்கணும் அப்போ வந்து எப்ப வேணுமோ அப்ப வரணும் சில சமயம் இந்த கம்ப்யூட்டர்ல இதை போட்டா உடனே வரும் அது கொஞ்சம் நேரம் ஆகும் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் வரும் என்ன ஏன் வரல நமக்கா அவசரம் என்ன இருங்க சாமி கொஞ்ச நேரத்தில் வரும்போது அது மாதிரி இது எப்போ வேலை செய்யணுமோ அப்போ வேலை செஞ்சால் போகிறோம் அதனால நீங்கள் எப்போ பார்த்தாலும் நினச்சிக்கொண்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை எப்படி அஞ்சு அஞ்சும் பத்து பத்தும் பத்தும் இருபது அப்படிங்கிற ஞானம் எப்போ இருக்குது ஆனால் எப்போ அந்த எண்ணம் இல்லை அந்த எண்ணம் எப்பொழுதும் நமக்கு இல்லை எந்த எண்ணம் எப்பவும் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை எப்போ வேணுமோ அந்த எண்ணம் வரணும் அஞ்சும் எவ்வளவுனா இரு கொஞ்சம் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது அஞ்சஞ்சுனா கண்ணம் உடனே பத்துன்னு சொல்கிற மாதிரி நீ யார் ஒரு பிரச்சனை வர போது துன்பம் வரும்போது நீ யார் அவங்க யார் இது யார் காத்தே காந்தா கஸ்தம் கோஹம் குத்த ஆயா தஹா இதெல்லாம் வந்து நித்த சுத்த புத்த பரிபூர்ண சச்சிதானந்த சைதன்யம் நாடக தீபத்தில் படிச்சிருக்கேன் அவ்வளோதான் அந்த நேரத்தில் வரணும் வரலன்னா கஷ்டம் ஆனால் அந்த நேரத்தில் வரணும்னா அதுக்கு ரொம்ப நாள் நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா மற்ற விஷயம் மாதிரி இல்லை இது இது வந்து எப்போ பார்த்தாலும் நம்மளை தப்பாக புரிஞ்சினதுனால சரியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வேலை பண்ண வேண்டியிருக்கு அது முதல்ல புரிஞ்சிற போது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அதை மனசில் வந்து பதிய வைக்கிறதுலாம் கொஞ்சம் டைமாக இருக்குது அவ்வளோதான் இருக்கட்டும் விஷயத்தை படிப்போம் தசா சாட்சி ஸ்திரி கிருஷ்ணர் சொல்லி இருக்கார் கஷேத்திர விபாக யோகம் எங்கேயும் அசையறதில்லை நகர்றது இல்லை அது ஸ்திரமாக இருக்கிறது ஆக இடத்தையும் காலத்தையும் வியாபித்திருக்கிறதுங்கிறது நல்லா புரிஞ்சுங்கோ அந்த பகி அந்த பிரகாச வெளியிலையும் உள்ளையும் எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்துகிறது இது வெளி இது உள்ளேன்னு எது பிரகாசப்படுத்துறது சொல்லுங்களோ இது வெளியில் இருக்குது இது உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்றது வெளியில் இருக்கா உள்ளே இருக்கா அதான் சொல்றாரு வெளியில் இருக்குது வெளியில் இருக்கிறதையும் அறிகிறது வெளி வெளியில் இருக்கு உள்ளே இருக்குன்னா இங்கே இங்கே இங்கே வெளியே இந்த இடத்தான் அர்த்தம் பண்ணாங்க உள்ளுக்குள்ளே இருக்கிறதையும் வெளியில் இருக்கிறதையும் எது அறிகிறதோ அது உள் வெளி இரண்டையும் கடந்தது இதே தான் போட்டுருக்கணும் எப்படி இருளையும் ஒளியையும் எது அறிகிறதோ அது ஒளி இருளை கடந்தது ஒளி இருளை வியாபிக்கிறது மாதிரி பகிரந்த பிரகாஷே இதில் வந்து வெளியிலும் உள்ளேயும் பிரகாசிக்கிறது போட்டிருக்கு சரி சரி அடுத்த ஸ்லோகம் இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் என்ன ஆத்மா அல்லது சாட்சி சுத்த சைதன்யம் அச்சலக எல்லாம் போட்டு அச்சலா ஏகா அத்வைத்த अर्थम अर्थम विषया நிணீ விஷய ே விஷயபாஹிய அயாந்தர் தேிணி நே உள்ளே வெளியிலேங்கிற இந்த பிரிவிற்கே பகி அந்த அயம் விபாக நம்மளால் அறியப்படுகிறது அதனால பிரத்யமா இருக்கிறதுனால சொல்றது அயம் விபாக இந்த டிவிஷன் இந்த பிரிவு தேகாபேக் இது தேகத்தை சார்ந்திருக்கிறது இந்த உள்வெளி என்கின்ற விஷயமானது உடலை சார்ந்திருக்கிறது ஆ உடலுக்கு உள்ளே உடலுக்கு வெளியே ஆ உடலுக்கு உள்ளே உள்ள எண்ணம் என்னது அகங்காரம் உடலுக்கு உள்ளே உள்ள விஷயங்களை பற்றிய உடலுக்கு வெளியே இருக்கிற விஷயங்களை பற்றிய எண்ணம் இதமாகார விற்த்தின்னு படித்தோம் அகமாக்கார விறத்தி இதமாகார விறி அகமாக்கார விற்பி அந்தர்வத்தி இதமாகார விறி பகிர்விருத்தின்னு முதல்ல படிச்சிருக்கோம் ஆனால் இது என்னென்ன தேகாபேக்ஷா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா தேகத்துக்கு உள்ளேயும் தேகத்துக்கு வெளியிலையும் தேகத்தையும் சேர்த்துக்கணும் அதையும் சேர்த்துக்கணும் தேகத்தையும் எல்லையா எல்லாவற்றையும் ஒரு சேர பிரகாசிப்பிக்கிறது ஒளிர்விக்கிறது அதில் ஐயம் விபாக தேகாபேக்ஷா தேகத்தை வச்சு தான் சொல்கிறோமே தவிர தேகதா உச்சுதா பகிர் இது அது உண்மையில் பார்த்தோமான உள்ளே வெளியிலேங்கிற வியவஸ்தா ஒன்றும் கிடையாது அதுக்கு விளக்கம் சொல்கிறார் உள்ளே வெளியிலேங்கிறது என்னதுன்னா விஷயாக பாஹ் விஷயங்கள் எல்லாம் புறத்தில் இருக்கக்கூடியவைகள் விஷய ஆனா அத பத்தின உள்ளதா இருக்கு அத பத்தின உள்ளதா இருக்கு எண்ணம் உள்ளதா இருக்கு ஆனா வெளியில விஷயங்கள்லாம் இருக்கு அப்புறம் அடுத்தது உள்ளே தன்னப்பத்தின எண்ணமும் உள்ளதா இருக்கு புறத்தை எண்ணமும் உள்ளதா இருக்கு ஆனால் புறம்னு சொல்கிற போது எதை வச்சுன்னு சொல்கிறோம் உடம்புக்கு வெளியில் இருக்கிற வஸ்துவை பற்றின எண்ணம் அது பாஹ்ய விஷய விற்பி அது அந்தர் விஷய விற்பி என்னது அந்தர் விஷயம் என்னது அகம் அகங்காரத்தை பற்றின விற்பி ஆஹ விஷய பாஹ்ய தேசஸ்தேக அந்த அகங்கிருத்தி இந்த விபாகத்தை இந்த விபாகம் எப்படி இருக்குன்னு கேட்டா புறத்தில் இருக்கக்கூடிய புறத்தில் இருக்கக்கூடிய புற இடம் பாஹ்ய தேச அகங்கிருத்தி தேக்ச அந்த வர்த்தக இந்த அகங்காரம் உடலுக்கு உள்ள இருக்கு உள்ள இருக்குன்னா என்ன அர்த்தம் அந்த எண்ணம் வந்து அதை பார்க்கறவரை சம்பந்தப்பட்டதாக இருக்குன்னு அர்த்தம் படிப்போம் ஒன்று ஒன்றா எல்லாம் படிக்கிற திரும்ப பார்க்கணும் இங்கே போயிட்டு திரும்ப ஒரு தடவை எல்லாத்தையும் இதை வந்து ஒழுங்கு சொல்ல முடியும் புத்திச்சல்யம் बहिर्याति ிப்ப அந்த சைவா பதினாசியுலியம் ஆரோ அகைவனி இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த புத்தி இருக்கே இந்த புத்தி என்ன பண்ணுகிறதுனா எப்போ பார்த்தாலும் இந்திரியங்கள கம்பெனி நம்ம அடிக்கடி சொல்றோம் இல்ல வாங்க போகலான்னு நமக்கு வாங்க போகலான் கம்பெனி இல்லாமல் போகலாம் எல்லாம் ஒன்று ஒன்னா இருக்கும் பாருங்கள் ஏகாந்தமாக இருக்கும் சொல்ல சுவாமிஜி சண்ஜி கிளாஸ் வரும் ஏகாந்த சுகமாசாம் அல்ல கம்பெனியோடு தான் பார்த்தாலும் போயிட்டு எல்லாத்துக்கும் கம்பெனி சேர்க்குறோம் ரொம்ப கம்பெனி சேர்த்தாலும் ஆபத்து கம்பெனியே இல்லைன்னாலும் ஒரு மாதிரி நமக்கு போர் அடிக்கும் ஆஹ் என்னால் சில பேர் சொல்கிறாங்க சுவாமி நம்ம இனிமேல் அடுத்த தடவை வரும் ஒரு ஒரு பேர் வந்தால் போகிறோம்னா நம்ம வந்து எல்லா நிறைய பேர் வந்தால் உங்களுக்கும் சிரமம் மற்றவங்களுக்கும் சிரமம் அதனால் நாங்களாம் வரோம் பதினஞ்சு பேர் அது எப்படி முடியும் மாதிரி எங்கே போனாலும் சரி இது இது உதாரணத்துக்காக சொன்னேன் இங்கே விஷயம் அந்தஸ்தாதீ இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்தஸ்கரணத்தில் இருக்கிற புத்தியானது என்ன பண்ணுறதுன்னா இந்திரியங்களின் துணை கொண்டு புனகா புனகா பகிர்யாதி ரூம் குள்ளேயே உட்காந்துருக்க தோன்றது நமக்கு அப்படியே கங்கை கரைக்கு வருவோம் யாப்பையா கதை பேசுவோம் ஃபோட்டோ எடுப்போம் அதையும் பண்ணுவோம் எது பண்ணுவோம் ஏதோ பண்ணிட்டு இருக்கோமா எல்லாம் பண்ணுங்க நான் வேண்டான்னு சொல்லலை அதுக்காக ரூம் குள்ளேயே உட்காந்துருக்கணும்னு நான் சொல்லலை இங்கே வந்ததே இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நமக்கு வந்து தனியாக இருக்கிறதுக்குன்னு முடியுமா எங்கேயாவது போகணும் போல தோன்றுறது முழித்த உடனே அது மாதிரி இந்த இந்த புத்தி ஆனது என்ன பண்ணுகிறதுன்னா இந்திரியங்கள் துணை கொண்டு எதையாவது பார்க்கணும்னு நினைக்கிறது எதையாவது கேட்கணும்னு நினைக்கிறது முகரணும்னு நினைக்கிறது சுவைக்கணும்னு நினைக்கிறது ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிக்கொண்டே இருக்கு அதனால் எதோ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா கீதையில் சொல்லியிருக்கு எப்பேற்பட்ட சரியான ஆளாக இருந்தாலும் சொல்கிறார் கிருஷ்ணர் எதத்தோஹியப்பி கௌந்தேய புருஷஸ் விபஷ்டிதா இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹா ரொம்ப ரொம்ப பிரயத்தனம் பண்ணி மனசை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவனுக்கு கூட இப்படி சொல்கிறது விபஷ்டிதா புருஷஸ் எதா புருஷஸ் அப்படி பிரமா இந்தியானி ரொம்ப வருஷமா பழகி போச்சது போலாம் வா போலாம் வா போலாம் வாட்டேண்ணா பரவாயில்ல சந்தியாந்தனம் சந்தியா வந்தன அப்புறம் பண்ணா பேசாம வா சந்தியா வந்தனத்தை வந்து ராத்திரி பண்ணா பிராயஷ்டம் கொடுத்துட்டா போறது என்னைய எல்லாத்துக்கும் பிராயஷ்டித்தான் இருக்கு அதனால என்னன்னா ராத்திரி வந்து சாயங்காலம் வந்து சந்தியா வந்தன வேலையில் இப்படி அங்கங்க சந்தியா நான் ஒரு சாதாரணமாக சொல்கிறேன் கடவுளை வழிபடணுமே நான் இந்த சீரியலை பார்த்துட்டு வழிபடலாம் சும்மா இருக்கு இன்னும் அது கூப்பிடுறான் இது வேண்டாம் அதை வந்து அப்புறம் பண்ணிக்கலாம் அது எப்பவும் கடவுளை அவைலபிளாக இருக்கார் புஸ்தகமும் இருக்கு சீரியல் அப்புறம் முன்னிட்டு போய்ட்டு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணால் சரி வராது விட்டு போலான்னு பார்த்துக்கிறாங்க ஆகா புனகா புனா விழுக்கிறதா பிரமாதீனி இந்திரியாணி மனஹா பிரசபம் வலுக்கட்டாயமாக பிடிச்சி எழுத்துட்டு போகிறது தர்மமாவது அனுஷ்டானம் ஆகுது அப்புறம் பார்த்துக்கிறான் அதனால தர்மானுஷ்டானமே இந்திய நிகிரகத்துக்கு பெரிய உபாயம் நம்ம அந்தந்த நேரத்தில் ஸ்நானம் பண்றது அந்தந்த நேரத்தில் காலத்தில் ஜப்பம் பண்றது பூஜை பண்றது எல்லாமே நம்மை மனசை கட்டுப்படுத்துறதுக்கு சாதனங்கள் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை ஊற்றி போட்டுட்டு மற்றதெல்லாம் பண்ணிட்டு இல்லை ஹரந்தி பிரசவம் மனஹா சாஸ்திரத்தில் அதெல்லாம் சொல்லியிருக்கு இந்த நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் அதாவது எதுனாலலாம் தர்மம் நாசமாகும் தர்மம் எப்படியெல்லாம் நாசமாகும் அழியும் அதெல்லாம் வர்ணிக்க ஆரம்பித்தா அது முடிவில்லை இல்லை இதனாலே தர்மம் நாசமாகும் பணம் நாசமாக போகும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே போகும் நம்மக்கிட்ட இருக்கிற சக்தியெல்லாம் நாசமாக போயிடும் இந்திரியத்தில் நம்மக்கிட்ட இருக்கிற ஆற்றலெல்லாம் இப்படி செலவு பண்ணினால் அது அழிஞ்சு போயிடும் இல்லை தியாயத்தோ விஷயான் பும்சஹா சங்கஸ்தேஷூப ஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமகான்னு சொன்ன மாதிரி இந்த ஸ்லோகம்லாம் பார்த்தா தெரியும் இல்லை இது என்னென்னா இது அதெல்லாம் நல்லதான்னு சொல்லலை இது எப்போ பார்த்தாலும் புனகா புனகா பகி யாதி இது கிடைக்கவே மாட்டேங்கிறது நமக்கு வேற எங்கேயோ போயிடுறது இது இங்கே வா இங்கே உட்காரலான்னு சொன்னால் இருக்கக்கூடாதோன்னா நாங்கள் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது அப்புறம் வந்து இது எப்போ வருமோ நம்ம காத்துருப்போம் வரும்போது தூக்கம் வந்துடும் அதுக்கும் சரி தூங்கணும் இப்படியே இந்திய விஷயங்களை பார்க்க வேண்டியது திரும்ப தூங்க வேண்டியது அதனால தான் எம நச்சிக்க ஜரயந்தி தேஜகா நீ கொடுக்குறேன்னு சொல்கிறே யம அவர் சொல்கிறார் உனக்கு யம தர்மராஜா நிறையா ஆசை இந்த பாரு இந்த ஆத்ம வித்தியை தவிர என்ன வேணாலும் கேளுத்தாரேன் உனக்கு நிறைய ஊர் உனக்கு ஒரு இன்னொரு தேசத்துக்கே ராஜாவாக்கிடுறேன் நீ சொன்னதெல்லாம் கேட்குற வேலைக்காரன்லாம் கொடுக்குறேன் என்ன அது ரொம்ப விஷயம் நீ சொன்னதெல்லாம் கேட்குற வேலைக்காரனை உனக்கு அப்பப்போ டான்ஸு பார்க்கணுமா மியூசிக் எல்லாம் கேட்கணுமா அதுக்கெல்லாம் ஆளெல்லாம் அனுப்புறேன் நிறைய தேர் வாகனமெல்லாம் காரு பென்ஸு கார்லாம் தரேன் இல்லை நம்ம அதெல்லாம் கொடுக்குறேன் எல்லா சௌரியத்தையும் கொடுக்குறேன் ஆயுஷையும் என் போஸ்ட்டில் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆயுசு உண்டு என்னன்னு சொல்கிறாரு என் போஸ்டில் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஆயுசம் யாவது சிஷ்யசி யாவது ஈசிஷ்யசி அது வரைக்கும் நீ இருக்கலாம் எல்லாம் தரேன் நான் அவன் சொல்கிறான் நீ சரியான ஆள் பார்த்த நீ என்ன கிட்டே சொல்கிற நீ நச்சிக்க சொல்கிறான் शोभावा अपि सर्वं ோ மத்தியசந்தைச்சிந்திரி ஜரையீ தேஜா அப்பீவித்தல் தவஸ்தவ நீத்தை எமர்மராஜனே இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாத பொருளை கொடுத்து நேமதவிர அது மாத்திரம் இல்லை இருக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்க முடியுமா அடிக்கடி டேப்லெட்டாக சாப்பிடணும் இருந்துருவா நீ உயிச அல்பம் அப்படி சர்வம் ஜீவிதம் அல்பம் ஏவ நீ கொடுத்த சாமான்லாம் உங்ககிட்டே வச்சுக்கோ நான் ஊரில் போய் உன்னை பார்த்தேன்னு சொல்லி நான் சம்பாதிச்சிருவேன் இதெல்லாம் நான் சேர்த்து என்ன தேவையில் சொல்லப்படாதி ஒரு எந்த எழுந்தே பண்ணிண்டே இருக்கு திரும்ப திரும்ப புத்திஸ்தாஞ்சல்யம் சாட்சிணி ஆரோப்பியதே பாஸ்ய புத்திஸ்தாஞ்சல்யம் புத்திஸ்த பாஸ் பாஸ்யம்னா என்ன பிரகாசப்படுத்தப்படுகிற சைத்தன்யத்தினால் பிரகாசப்படுத்தப்படுகிற இந்த புத்தி வந்து சாட்சியினால் பிரகாசப்படுத்தப்படுகிறது புத்திஸ்தாஞ்சல்யம் அந்த புத்தியில் நிறைய சஞ்சலம் இருக்குது ஏன்னா விஷயங்களை பார்க்கறதுனால சஞ்சலம் வரதான செய்யும் விஷயங்களை பார்க்குற போது விஷயங்கள் இருக்கிற தாரதமியங்கள் விஷயத்தினால் ஏற்படுற சு எதிர் விளைவுகள் அதெல்லாம் நிறைய இருக்குது ஆகினால சாஞ்சல்யம் அந்த பாஸ்ய புத்திஸ்த சாஞ்சல்யம் என்ன பண்ணுறான்னா அறியாமையினால நான் ரொம்ப சஞ்சலத்தில் இருக்கேன் ஐயா நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க சுவாமிஜி நான் படுற துன்பம் நாயூட படாது நீ படலப்பா புத்தி தான் புத்தி படுறதுன்னு தெரியல உனக்கு தான் படுறது நான் படலன்னு நீ சொல்லிடுவே பிரிச்சு சொல்லிடுவே அதனால என்னன்னா புத்திஸ்தாஞ்சல்யம் புத்தியில இருக்கிற அந்த சஞ்சலத்தன்மையை என்ன பண்றாங்க அறியாமையினால தன்னிடத்தில் ஏற்றிக்கொள்கிறான் நான் துன்பப்படுகிறேன் நான் இன்பமாக இருக்கிறேன் நான் ரெண்டும் கெட்டானாக இருக்கிறேன் ஊடு இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை இன்னமும் இருக்கேன் இப்போ நான் சரியில்லை பேசாமல் இருந்தான் சில சமயம் சொல்கிறோம் இல்லையா இப்போ பாரு நான் இப்போ சரியான நிலையில் இல்லை என் அப்புறம் பார்த்துக்கலான் சொல்கிறோம் இல்லையா அப்போ வந்து நான் எதுவுமே எல்லாமே நம்மக்கிட்ட ஏற்றப்படுகிறதுன்னு சொல்கிறோம் அத்தனைக்கும் சாட்சி நாம் நம்முடைய எல்லா விதமான உணர்ச்சிகளையும் நாம் அறிவதால் நாம் உணர்ச்சிகள் அல்ல உணர்ச்சிகளெல்லாம் நாம் அறிகிறோம் எத்தனையோ உணர்ச்சிகள் வருது எத்தனையோ இமோஷன் வந்துன்னு போயின்ண்டே இருக்கு ஆனால் அந்த இமோஷன் எல்லாம் அறிகிறதுனால நாம் வந்து அந்த உணர்ச்சிகள் கிடையாது அந்த உணர்ச்சி மயமாக ஆகிடப்படாது அதுக்காக நீங்கள் வந்து இப்போ சுவாமி இந்த கங்கா ஆரத்தையெல்லாம் பார்க்குற போது மனம் நெகிழ்ந்து போயிடுத்து மனம் நெகிழ்ந்து போயிடுத்து பரவாயில்லை கண்களில் தாராதாரியாக நீர் வருது சில பேருக்கு புதுசாக பார்க்குறதுனால முதல்ல பார்க்குற போது எல்லாம் போது ஆஹா இந்த இமயமலையும் இந்த புனிதமும் எல்லாம் பார்க்குற போது ஒரு ஒரு இமோஷன் வருது அதெல்லாம் தப்பு இல்லை அதுக்காக வேண்டி சுவாமி சொல்லியிருக்கார் அதெல்லாம் அழகாது அப்படின்லாம் இல்லை நன்னாவே சந்தோஷமாக நெகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் புரிஞ்சுக்கும் அப்படியே ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருந்தேனா தான் ஆபத்து நான் சாப்பிட போகிறதில்ல அடுத்த காரியம் பார்க்கணும் திரும்பவும் குளிக்கணும் ஸ்நானம் ஜபம் பண்ணணும் எல்லாம் இருக்கப்பா அதனால் வந்து சரி ஒரு நல்லாயிருக்கு அவ்வளோதான் எந்த உணர்ச்சிகளையும் சிக்கிட்டு அது எவ்வளவுதான் உயர்ந்த உணர்ச்சியாக இருந்தாலும் சரி தாழ்ந்த உணர்ச்சியாக இருந்தாலும் சரி எந்த உணர்ச்சிகளிலும் நாம் சிக்கொண்டு விடலாகாது எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அலர்டா இருக்கணும் புத்திஸ்தாஞ்சல்யம் சாட்சி ஆரோப்பியதே சாட்சினி ஆரோப்பியதே சாட்சினா என்ன அது அரியறவனிடத்துல அதை ஏற்றி விட்டு ஏற்றி விடுகிறான் நான் சஞ்சலப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறான் என் மனம் சஞ்சலப்படுகிறதுன்னு சொல்கிறது குறைவு சில மனம் சஞ்சலப்படுறதுனா நீயே கவலைப்படுறான் மனம் ஆயில்லையா அப்படின்னா மனம்தானே பா சஞ்சலப்படுகிறது மனம் சஞ்சலப்பட்டுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்ல முடியுமா நேற்றுக்கு சொன்ன மாதிரி இந்த கங்கையை பார்க்குற மாதிரி வேடிக்கை பார்த்துட்டுருங்கோலேண்ணா எல்லாம் சொல்லுதல் யாருக்கும் எளிய தெரியுமா திருவள்ளுவரே சொல்லியிருக்கார் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் தான் எல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது சுவாமி அந்த கஷ்டப்படுற போது தானே தெரியும் அப்படின்னா இது முதல்ல அப்படி தான் இருக்கும் நீண்ட நாள் இதே நீங்கள் நினச்சிகிட்டே இருங்கோ அப்புறம் தானாக எல்லாம் சரி நாள் தான் தேவைப்படுறது ஏன்னா விஷயம் உள்ளே போயிடுது அது வந்து அது சரி ஆகிறதுக்கு அந்த அதனுடைய விளைவு ரியாக்ஷன் ஏற்படுறதுக்கு அதனுடைய பிரயோஜனம் ஏற்படுறது கொஞ்சம் காலமாகலாம் அது பொறுமையாக இருக்கும் அதனால் நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் இப்படியே வேதாந்தத்தையே படிச்சுட்டே திரும்ப திரும்ப இந்த புஸ்தகத்தையும் அந்த புத்தகத்தையும் மாற்றி மாற்றி படித்து இதிலேயே மனசை ஊற வச்சு கொண்டு நீங்களே சொல்லுவீங்க ஆமாம் இப்படி படிக்க படிக்க படிக்க படிக்க என்னென்ன அது வந்து சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாற்பழக்கம் அகம் ஸ்தித பிரஜாக இல்லாட்டி ஸ்ரீலிங்கத்திலையும் போட்டுங்க ஸ்தித பிரஜா அஸ்மி இந்த பக்கமே சொல்லிட்டுருக்கீங்களேன்னு சொல்லிடப்படுது அதில் சாட்சினி ஆரோக்கியத்தை விர்தாங்கிறார் விர்தான்னா வீணாகன்னு சொல்லியிருக்கு வீணான்னா என்ன அர்த்தம் அறியாமையினால் அர்த்தம் அறியாமைனால் உண்மையை அறியாததினால் கற்பிக்கிறான் தன்னிடத்தில் அதை கற்பித்து கொள்கிறான் சாக்ஷினி வீணாகன்னா அறியாமையினால் இந்த விவேகம் இன்மையினால் அதில் ஆரோப்பணம் பண்ணி என்ன பண்றான்னா ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டே இருக்கான் சந்தோஷம் வருத்தத்தை மாற்றி மாற்றி படுறேன் அடுத்த ஸ்லோகம் கிரகாந்தரஸ்வல்ப ல்பாத்தோல போ இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்ற உண்மை அதாவது மெய்ப்பொருளுக்கு எந்த மாற்றமும் இல்லை உண்மையிலே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது யாதொரு பிரச்சனையும் இல்லாத நாம் மனதின் பிரச்சனையை நாமவே நினைத்து கொண்டு ரொம்ப துக்கப்படுறோம் அப்பப்போ சந்தோஷப்படுறோம் அதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தன் சொல்கிறார் அவர் ஏன்னா நிறைய பார்க்கலாம் இப்போ ட்ரெயினில் வரும்போது கூட பார்த்தோம் நம்ம ட்ரெயின் நின்றுட்டுருக்கு ஸ்டேஷனில் இந்த பக்கம் ஒரு தண்டவாள இருக்குது இந்த பக்கம் ஒரு தண்டவாடாக இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் இப்படி போகிறது இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் இப்படி போகிறது நம்ம ட்ரெயின் நின்றுட்டு இருக்குது ஆனால் நமக்கு எப்படி இருக்குண்ணா இந்த பக்கம் பார்த்தா நம்ம ட்ரெயின் இப்படி போகிற மாதிரி இருக்குது இந்த பக்கம் பார்த்தா நம்ம ட்ரெயின் இப்படி போகிற மாதிரி இருக்கு என்னப்பா சர்தார்ஜி மாதிரி அட்வான்ஸ் ஆகிடுதா என்ன இது மேலே பர்து கல்கத்தா போகிறது கீழே கீழே பர்த்து மெட்ராஸுக்கு போகிறதுண்ணா சர்தார்ஜி அது ரொம்ப சொல்கிறது உண்டு என்ன மாறி என்ன அட்வான்ஸ் ஆகிடுது பாரு மேலே அப்பர் பர்த் வந்து கல்கத்தா போகிறது லோயர் பர்த் வந்து மெட்ராஸ் போகிறது இந்த மாதிரி உண்மையிலும் நம்ம ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு நிஷலாக இந்த பக்கம் பார்த்தா இப்படி போகிற மாதிரி இருக்குது இந்த பக்கம் பார்த்தா இப்படி போகிற மாதிரி இருக்குது இது வந்து எப்படி நம்ம அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆறுது நம்ம ட்ரெயின் நிற்கிறதா இல்லையா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்குது இல்லையா அப்படின்னா பார்த்தா தான் புரியுது இது மாதிரி இதுவே இப்படி பண்ணுற போது கூடவே சேர்ந்துருக்கிற புத்தியை கேட்கணுமா அதை பிரிக்கிறது அவ்வளோ சுலபமான தோணும் இதுவே கண்ணில் பார்க்குறதே இதுலேயே இப்படி நமக்கு குழப்பம் இருக்கு அதோடையே பிறந்து அதோடையே சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோமே எப்படி பிரிக்கிறது அதோடவே இருக்கோம் நம்ம நம்ம நகர்ற போதெல்லாம் அதுதான் நகர்றது ஆத்மாவா நகர்றது ஆத்மாவா படிக்கிறது நகர்ற போது இதுதான் நகர்றது ஆனால் நமக்கு என்ன நான் நான் நகர்றேன்னு நினச்சன் விவகாரம் பண்றது உதாரணம் சொல்ற கிரகாந்தர அச்சலா ஆதபாத் கிரகாந்தரகதா அச்சல ஆதப சிறியதான வெயில் அச்சலா ஸ்வல்பா ஆதப்பா ஆதப்பா அது எப்படிப்பட்டது அசையாத சிறிய வெயில் கவாக்ஷாத் ஜன்னல் வழியாக கிரகாந்தரதா கிரக அந்த வீட்டுக்குள்ள வருகிறது ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ள வெயில் வருது தத்திர ஹஸ்தே நர்த்தியமானே கையை இப்படியே ஆட்டணுமான அந்த வெயில்ல அந்த வெயில் ஆடுற மாதிரி இருக்குமா கையாடுற மாதிரி இருக்கிறதுல வெயில் ஆடுற மாதிரி இருக்குமா பார்க்குறதுக்கு அப்படி தோணும் வேணா பண்ணி பாருவோம் இங்கே போய் நின்று பாருவோம் அப்புறம் இப்போ இல்லை ஆக கவாக்ஷாத் ஆகத்திர்தரகத்த சொல்பா தப்பகா வருது அப்படி தத்திர ஹஸ்தே நத்தியமானே அந்த வெளிச்சத்தில் நம்ம கையை ஆட்டினோமானால் அதில் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க பாத்தியா இது வந்து மாடு புல் இது பண்ணுறது அப்படின்னு எல்லாம் வேடிக்கையெல்லாம் காட்டுறது உண்டு அதுக்கு இப்படி இல்லாமல் கூட பண்ணுவோம் எல்லாமோ பண்ணி மறந்து போச்சு எனக்கு எல்லாம் வேடிக்கை காட்டுவோம் நர்த்தியமானே எதா ஆத்தபா நிறி இவ எப்படி வெயிலானது ஆடுற மாதிரி இருக்கிறதோ கையை ஆட்டினா வெயில் ஆடுற மாதிரி தெரிகிறது அது மாதிரிங்கிறார் அது மாதிரி இங்க எதா ஆத்தபா நிறி இவ கைய ஹஸ்தே நான் வந்து இங்கே புத்திக்கு உதாரணம் ஆத்திய நிறி இவங்கிறது எதுக்கு உதாரணம்னு கேட்டால் உதாரணம் நத்தியமான நபோய அடுத்த அக்கிச்சாஞ்சல அக்கிச்சாஞ்சல அங்க இன்னொன்று சொல்லப்பட்டுருக்கு ஜன்னல் வழியாக வர்ற வெயில்னு சொல்ல வெயில் ஒன்றும் வர்றதில்ல ஜன்னல் அப்படி பண்ணுறது வெயில் எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த உபாதியான ஜன்னல் அதை உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரியும் வெளியில் இருக்கிற மாதிரியும் காட்டுகிறது எப்படி அது மாதிரி உடம்புன்னு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணம் வெளியில் இருக்கிற எண்ணம்னு சொன்னால் இல்லையா அந்தர்வத்தி பகிர்வு ஆஹா நிஜஸ்தான ஸ்தித சாட்சி அது பேசாமல் இருந்த இடத்துல இருக்கு தேமேனு இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா தேமே அது பாட்டுக்கு தேமேன்னு இருக்கு நீயே போட்டு அதை படுத்துறேன் தான் தேமேங்கிறது வந்து தெய்வமேவான் தெய்வமேனு இருக்கு அது இப்படி ஆயிடுது நிறைய ஊர் இப்படி ஆயிடுது இல்லையா அந்த பேரெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிடுறோம் இல்லை கிருஷ்ணசுவாமின்னு வச்சு கிச்சா மின்னு கூப்பிடற மாதிரி அப்படி தானே கிட்டான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் எங்க கிட்டானே உங்களை சேர்த்து வச்சு உங்க கூட உட்காந்து சாப்பிட வைக்கட்டுமான் நான் என்னன்னு கூட்டினா கடைசியில் பார்த்தா ஒரு கிருஷ்ணர் பொம்மை பக்கத்தில் ஒரு டேபிள் வச்சு விட்டான் எங்க கிருஷ்ணன் உங்களை எங்க கிட்ட உங்களை பார்க்கட்டும் நான் அப்புறம் கிட்டா நான் பார்த்தேன் கொண்டு கிட்ட வச்சுட்டாங்க தெய்வமே இருக்க நீ பாட்டுக்கு தெய்வம் நான் பாட்டுக்கு தெய்வமேனு இருக்கேன் நீ வந்து என்னையே உபதிரவம் பண்ணுறீங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது அப்படி தேமைங்கிறது வந்து தெய்வமேங்கிறது தேமேனு ஆயிடுது கிச்சாமி மாதிரி அதனால் அப்படிதான் அர்த்தமாக அது இந்த கோயம்புத்தூர் பக்கம்லாம் சொல்லுவாங்க கம்முனு கடை அப்படின்மா இந்த கோயம்புத்தூர்னா கம்முனு கடைன்னா அர்த்தினா கம் இருக்குதுன்னு அர்த்தமாக கணபதேன்னு கம் மூலமந்திரமாக அதுதான் கடை கம்முனு கடை அப்படின்லாம் அப்போ வந்து இப்படிலாம் நிறைய மாறியிருக்கு எத்தனையோ விஷயங்கள் மாறி இருக்கு அதுக்கு நம்ம நம்ம கம்முனு கடைன்னா என்னென்ன கம்முனை வானிலை அர்த்தம் நம்ம இங்கிலீஷில் அர்த்தம் மாதிரி தேமேன்னு மாதிரி இந்த சாட்சி வந்து தேமையு இருக்குது அதுக்கு தான் வந்தேன் சாட்சி வந்து அது ஒன்றும் பண்ணுறது இல்லை அது பாட்டுக்கு பேசாமல் இருக்குது உள்ள சாட்சியை சிந்திக்கத்தக்கது தோழினர் தாய்மாரல் பாட்டில் நேற்று பார்த்தோம் ஆனந்த கிழிப்பில் சிந்தை பிறந்ததும் ஆங்கே அந்த சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே எந்த நிலைகளும் ஆங்கே கண்ட யான்தாம் இரண்டற்று இருந்ததும் ஆங்கே அதனால் நிஜஸ்தான அதோட ஸ்தானத்தில் அது இருக்கு அதோட ஸ்தானம்னா அது இடம் இல்லை சர்வ வியாப்பியாக இருந்து கொண்டிருக்கிறது தன்னுடைய இருப்பிடத்திலேயே இருக்கும் சாட்சின்னா அது எங்கே உட்கார்ந்துருக்கு வைகுண்டமா கைலாசமாக சொர்க்கலோகமானலாம் கேட்கக்கூடாது அதில் அது இருப்பிடமே கிடையாது எல்லா இருப்பிடமும் அதில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அதில் நிஜஸ்தான ஸ்தித பகிரந்தர் கமாகமௌ தன்னுடைய இருப்பிடத்திலே இருக்கும் சாட்சி வெளியிலேயும் உள்ளேயும் போவது வருவதையும் எதையும் செய்யாமல் இருந்த போதிலும் பகிரந்தர் கமாக அகுர்வன் அபி என்ன பண்ணுறதுன்னா புத்திஸ்த சாஞ்சல்யாத் புத்தியில் இருக்கக்கூடிய சாஞ்சல்யத்தினால அசைவினால ததா ததா கரோதி இவ அப்படி அப்படி செய்யற மாதிரி தெரிகிறது உண்மையில நாம் ஒன்றும் செய்யாதவனாக இருந்தாலும் எதையோ செய்யறவம் மாதிரி தோன்றுகிறது அதனால் தியாக கர்மஃலாசங்கம் நித்திருப்தோ நிராசிரய கர்மணியபிப்பிரவத்தோப்பி நைவிச்சித் கருதி சார் ஆத்மோதமும் சொல்லுகிறது தா திருஷ்யு தாவத்சு தாவன் இவ யாசி அதாவது ச ராத்திரி சந்திரன் வந்து இந்த போது சந்திரன் மாதிரி தெரியுது ஆனா சந்திரன் நகர்ல மேகந்தான் நகர்றது ஆகா திருஷ்ய தாவத் சுவன்சசி மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம்னா நான் எத்தனையோ இன்பத் துன்பங்களை பார்த்தாச்சு அப்படின்னு நம்ம சொல்ற போது நாமே இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிச்சிரு அனுபவிச்சிருக்கோம்னா அது மயமா இருந்திருக்கோங்கிறதையும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அது மனசுனுடைய தர்மம்னு பிரித்து தெரிஞ்சுக்கிறது இல்லை அதனால இது புத்தி சாஞ்சல்யம் நம்ம ஒன்றுமே பண்ணுறதில்லை நிர்வீகார மேலும் விளக்கம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஓம் ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி பேத விபாகினே தேகாய தட்சிணா ஓம் பூர்ணமூர் நம்பூர் நகா்பூர் நம பூர்ணஸ் பூர்ணமாதூர்ணமேவிஷேந்தி ஹரி ஓ